வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது காகித நாணயம் மேசச்சுசெட்ஸ் என்ற இடத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கனடாவில் ஒட்டாவில் நாடாளுமன்ற கட்டிடம் தீயினால் அழிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு நியூசிலாந்தில் நேப்பியர் என்ற இடத்தில் இடம்பெற்ற ஏழு புள்ளி ஒன்பது ரிக்டர் அளவு கொண்ட நிலநடுக்கத்தினால் இருநூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது ஐக்கிய அமெரிக்காவின் ஆயிரம் விமானங்கள் பெர்லின் நகர் மீது குண்டுகளை வீசின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யாசர் அராபத் அவர்கள் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் தலைவராக தேர்வானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹார்பர் யுசிஎல்ஏ மெடிக்கல் சென்டர் என்ற மருத்துவமனையைச் சேர்ந்த ஜான் பஸ்டர் மற்றும் அவரது ஆராய்ச்சி குழுவினர் ஒரு பெண்ணின் கருமுட்டையை எடுத்து இன்னொரு பெண்ணின் கருப்பைக்குள் வைத்து குழந்தை பேரை உருவாக்க முடியும் என்று வரலாற்றில் முதல் முதலாக அறிவித்தனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அல் சலாம் தொண்ணூற்றி எட்டு என்ற எகிப்திய பயணிகள் கப்பல் ஒன்று செங்கடலில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி பேருடன் மூழ்கியதில் நாநூற்றி முப்பத்தி பேர் மட்டும் உயிருடன் மீட்கப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சேலஞ்சர் விண்வெளி ஓடம் மூலம் விண்வெளி சென்ற ப்ரூஸ் மெக்கன்க்ளஸ் மற்றும் ராபர்ட் ஸ்டீவன் ஆகியோர் விண்வெளியில் நடந்து சாதனை படைத்தனர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டு எலிசபெத் பிளாக்வெல் அமெரிக்க மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மணி கிருஷ்ண கர்நாடக இசை வாய்ப்பாட்டு கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ரகுராம் கோவிந்தராஜன் அமெரிக்க பொருளியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜே ராம்கி எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சிலம்பரசன் தமிழ் நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு டேனியல் புவர் அமெரிக்க இலங்கை மிஷனின் மூத்த தலைவர் ஆயிரத்தி நானூற்றி ஆண்டு குட்டன்பர்க் அச்சு இயந்திரம் கண்டுபிடித்த ஜெர்மானியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹியோன் சிலம்புவே ஆப்பிரிக்க விடுதலை போராளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு கதிர்வேலு சிற்றம்பலம் ஈழத்து அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிஎன் அண்ணாதுறை தமிழ்நாட்டின் ஆறாவது முதலமைச்சர் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேர்கிலே